ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மையன்பர்களே மனித பிறவியின் மேன்மையை உணர்ந்த ஜீவன் சாஸ்திரங்களை ஸ்ரத்தாபக்தியுடன் கற்று அதில் கூறப்பட்டுள்ள தர்மங்களை இல்லறத்தில் நன்கு நிறைவேற்றுகிறான் குடும்பம் உத்தமமான தர்ம அமைப்பாகும் இறைவனே குடும்பியாக புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறார் சிவபெருமானுடைய குடும்பம் தேவதா சமூகங்களின் குடும்பங்கள் முதலியவை புராணங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன கணவன் மனைவி தாய் தந்தை தாத்தா பாட்டி மற்றும் அண்ணன் தம்பி போன்ற உறவுகள் இவைகள் அனைத்தும் தனி மனித பாதுகாப்பையும் சமூகத்தின் பாதுகாப்பையும் கருதி சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன குடும்ப அமைப்பு அரசாங்கத்திற்கு பெரும் நன்மை புரியும் அமைப்பாகும் அரசாங்கத்தின் பொறுப்புகளை மக்களே முறையாக பகிர்ந்து கொள்வதாகும் குடும்ப அமைப்பு வர்ண அமைப்பு சமூக கட்டுப்பாடுகள் இவை அனைத்தும் நாட்டின் வடிவமாக விளங்கும் இறைவனுக்கு வழிபாடு இயற்றும் அமைப்புகளாகும் அறியாமையினால் சுயநலங்களால் இவ்வறியமைப்பு சிதறக்கூடாது ஒவ்வொரு தாயும் தந்தையும் பார்வதி பரமேஸ்வரர்களாக லக்ஷ்மி நாராயணனாக போற்றப்படுகின்றார்கள் இத்தரத்தில் நுழையும் ஆணும் பெண்ணும் கடவுளாகவே சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றனர் ஒவ்வொரு பெண்ணையும் மகாலட்சுமி என்றும் ஒவ்வொரு ஆணையும் மகாவிஷ்ணு என்றும் இல்லறத்திற்குரிய மந்திரங்கள் ஸ்மிருதிகள் ஆகியவை உபதேசிக்கின்றன ஸ்ரத்தாபக்தி ஞானபூர்வகமான கிரகஸ்த ஆசிரமம் துன்பம் குறைந்த இன்பம் நிறைந்த வாழ்க்கைக்கு காரணமாகும் பாரத பண்பாட்டின் முக்கியமான அம்சமான குடும்ப அமைப்புகள் சிதறாமல் இருக்க இரையருளை வேண்டுகிறோம் அறியாமையினாலும் சுயநலத்தினாலும் மிகைப்பட்ட பொருளாசையினாலும் குடும்ப அமைப்புகள் சிதறாமல் இருக்க வேண்டும் அறியாமையினால் ஒவ்வொருவரும் தத்தமது விருப்பு வெறுப்புகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் இதனால் குடும்பங்கள் சிதறிப்போகின்றன குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய கடமைகளை உணர்ந்து முறையாக கடைபிடிப்பது மிக மிக முக்கியமாகும் பெரியவர்களின் எண்ணங்கள் வாழ்க்கை முறை அனைத்தும் அடுத்த தலைமுறையை மிக அதிக அளவில் பாதிக்கின்றன அடுத்த தலைமுறையினர் அறிவு நலமும் மனநலமும் மிக்கவர்களாக உருவாக வேண்டுமானால் அதற்கு குடும்ப அமைப்பு இன்றியமையாதது அன்பும் அறமும் நிறைந்த இல்லமே இறைவன் வாழும் இல்லமாகும் குடும்ப அமைப்பின் சிறப்புகள் அருமை பெருமைகள் மக்களுக்கு விளங்க வேண்டும் ஆதி குருநாதர் அனைவருக்கும் அருள் புரிவாராக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்